அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையில் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையிலிருந்து சி மனுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தலைமை தலைமை என்பது தழும்புகளை தாங்குவது மகுடங்களை அணிந்து கொள்வது அல்ல தலைமை என்பது பொறுப்புகளை சுமப்பது அதிகாரங்களை தரித்துக் கொள்வது அல்ல தலைமை என்பது ஏவல் புரிவதற்கு அல்ல காவல் புரிவதற்கு தலைமை என்பது பல்லக்கில் உலா வருவதற்கு அல்ல உள்ளங்களில் உட்கார்வதற்கு இவ்வுலகில் நாயகர்களாக விளங்கியவர்களெல்லாம் சாமானியர்களோடு சரி சமமாக பழகி வந்தவர்கள் உலகத்தை மாற்ற வேண்டியவர்கள் பெரும்பான்மையான மக்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களோடு சரி சமமாக பழக வேண்டும் என்பதுதான் மாவீரன் நெப்பொழியினுடைய நீடித்து நிற்கும் வாசகமாகும் துருக்கி நாட்டில் போர் புரியும்போது முதலாம் உலகு போரில் மத்திய கிழக்கு பாலைவனங்களில் டி லாரன்ஸ் கடைபிடித்த வெற்றி நெறி கவனத்திற்குரியது பாரம்பரிய போர் முறை பலனற்றது என்பதால் ஒவ்வொரு வீரனின் மனதிலும் வெல்ல வேண்டிய சூட்சமம் அடங்கியிருப்பதாக அவர் கருதினார் அதனால் ஒவ்வொரு சிப்பாயையும் ஊக்கப்படுத்தினார் நெறிப்படுத்தினார் அவருக்குள் இருந்த சின்ன பொறியை பெரிய பிளம்பாக்கினார் அதனால் வெற்றி மடியில் வந்து விழுந்தது ஒன்றை நாம் கவனிக்கலாம் ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு உடல் துணையாக இருப்பதை விட நம் மனம்தான் அதற்கு பெரிதும் துணையாக இருக்கிறது இத்தகைய மனம் தலைமை பண்பில் நமக்கு மிகவும் தேவை உள்ளதாய் காணப்படுகிறது சிந்திப்போம் ஒவ்வொரு நாளும் நமது தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வோம் நன்றி